சதாசிவாரியமியமா அஸ்மாதியம் வந்தே குருபரம் பூணாவது முண்டகம் ரெண்டாவது கண்டம் முதல் மந்திர சேத்தை தரமம் ப்ம்த यत्र उपासते எம் பாதிசுப் உருஷம் ஏமாக்கமே தை வந்தீரா कामान्य कामयते मयते तत्र शाखापीर्जाते त्रप्तकाम सेमनस्तू இகைவ சர்வே பிரபிலியா ஸோ நம்ம பார்த்தது கடைசியா ஞானிக்கிட்ட ரெண்டு ஆங்கல்ல பிரேயர் பண்ணின்ற இருக்காங்க ஒன்று வந்து லௌகிகமா ஞானிக்கிட்ட போயிட்டு தன்னுடைய லௌகிக விஷயத்தை கேட்டாலும் அவருக்கு எப்படி கோயிலில் போய் வேண்டெண்டால் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் ஞானிக்கிட்ட லௌகிகமாக என்னங்க வீடு வேணும் ஸோ பொண்ணு கல்யாணம் நடக்கணும் இல்லை ப்ரொமோஷன் ஆகணும் பணம் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு அது வரணும் இப்படி என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் இது ஆஃப் பண்ணுமே ஆஃப் பண்ணு அதனால் ஸோ அதெல்லாம் கொடுப்பார் ஞானிக்கிட்ட வேண்டினா நடக்கும் அல்லது தப்பி தவறி வந்து மோக்ஷத்துக்கு வேணும் அப்படி சொன்னா அதுவும் நடக்கும் அப்படி கடைசி சாப்டர்ல இருக்கிற அந்த மந்திரம் லௌகீக விஷயத்தை பூதி கேட்டது இந்த இதுல வந்து முதல் மந்திரம் வந்து மோட்சக்கு பிரதானமா வேண்டிக்கிற மந்திர ஆக குருவானவர் ஆர் ஞானி புக்தி அண்ட் முக்தி பிரதாத ஞானி அண்ட் குரு ஓகே தர்ம அர்த்த காம மெட்டீரியல் சம்பந்தப்பட்டதும் கிடைக்கும் அல்லது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட மோட்சமும் நமக்கு கிடைக்கும் இப்ப சாதகர்களுக்கு எப்படிப்பட்டது இருக்கணும் அப்படின்னா பிரதானமா வந்து மோட்சத்துக்கு தான் பிரதானம் இம்பார்டன்ட் ஓகே அதனால அப்படிப்பட்டவர்கள் இங்க வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி உபநிஷ சொல்றது அப்படின்னா தே சுக்ரம் அதிவர்த்தி தீராகா தே சுக்ரம் அதிவர்த்தந்தி தீராகா அப்படின்னா அவர்களுக்கு சுக்கரம் என்றது மறு ஜன்மம் புனர் இல்லாம கடந்து வர போடுவர்கள் யாருனா தீரர்கள் சம்சார கட சம்சாரத்தை கடந்தவர்கள் அதற்காக வேண்டி கிடைக்கப்பட்டவர்கள் அதை வேண்டி அவர்கள் கிடைத்தவர்கள் அப்போ ஞானி ஸோ இன்னொரு இன்னொருத்தரை இது பண்ணுறதுனால ஏதாவது குறையுமானா ஞானி தன்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறதுனால குறையுமான்னா குறையாது ஒன்று ரெண்டாவது வந்து ஞானி இவர் வந்து எப்படி கேட்குறாரு அந்த விஷயத்தை கேட்கும்போது அவருக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுனால எப்படி பண்ணுறாரு பிளஸ்ஸிங்ஸு தானே அந்த ஞானி ஆக்குது யாரும் ஒருத்தர் சிஷியன் வந்து கேட்கிறானோ டிவோட்டி கேட்கிறானோ அவன் மோட்சத்தை கேட்டான என்ன கொடுக்கணும் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம் அவனும் ஞானியா ஆகணும் அதுதான் புனர் இல்லாத நிலை ஓகே அப்போ ஞானி இன்னொரு ஞானி அப்ப ரெண்டு ஞானி இருக்கும்போது எப்படி டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்னா தீபம் ஏத்தி வச்சான் இன்னொரு தீபம் ஏத்தி வச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நீங்க ஏத்தும் போது முதல் தீபம் ரெண்டு தீபம் சொல்லிடலாம் லேட்டா வரக்கூடியவங்களுக்கு எது முதல் தீபம் எது ரெண்டாவது தீபம்னு காட்ட சொல்ல முடியுமா ஐடென்டிஃபி பண்ண முடியாது தீபம் ஏத்தி வச்சுதான் இதுவும் தீபம் இதுவும் தீபம் ஓகே சோ அதனால சுரேஸ்வராச்சாரியார் சங்கராச்சாரியர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து அக்ஞானியா இருக்கும்போது இருந்த நிலைமை சோ அதே சுரேஸ்வராச்சாரியார் வந்து சங்கராச்சாரியர்கிட்ட நாலேஜ் அடைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய நிலைமை வந்து ஒரே இருக்கும் வித்தியாசம் இருக்காது டிஃப்ரெண்ட் காது குரு சிஷ்ய டிஃப்ரெண்ட் இருக்காது ஓகே இது நம்ம பரம்பரையில் இருக்கிறத ஒண்டர் அதனால முதல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் உபாதித்துல அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ஓகே ஞானம் வந்துடுத்துன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ் தான் டிஃப்ரெண்ட் கிடையாது அப்போ ஞானி வந்து என்ன செய்யறன்னா டிசைப்பிள்ஸ் ஆல்சோ ஞானி அப்பதான் இது வந்து முடியும் அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா சுக்ரம் சுக்ரம்ன்றது புனர் ஜென்மம் இல்லாமல் தடுக்கும் பியூட்டிஃபுல்லா சொல்றது இந்த புனர் ஜென்மம் இல்லாத விஷயத்தை எப்படி அடையிறது இல்லையா புனர்ஜென்மத்தை இல்லாம எப்படி அடையிறது முக்தி அடையிறது எப்படி அந்த ஞானத்தை அடையிறது எப்படி அந்த விஷயத்தை பத்தி இந்த செகண்ட் மந்திர சொல்றது முதல் மந்திரத்தை எப்படி அச்சீவ் பண்றது அப்படி இரண்டாவது மந்திரம் பியூட்டிஃபுல்லா சொல்ற ஒன்றர் மந்திரம் இந்த மந்திரம் அப்ப புனர்ஜென்மம் நமக்கு புனர் ஜென்மம் முதல்ல புனர்ஜென்மம் எத வருதுன்னா காமத்துக்கு அடிப்படையா வருது காமம் உள்ள வரைக்கும் நெக்ஸ்ட் ஜென்மம் உண்டு ஓகே ஏன் இருக்கிறது அப்படி பார்ப்போம் ஜீவாத்மா தொடரத்துக்கு காரணம் காமா காரணம் காரணம் ஓகே அதனால இறந்த பிறகு நமக்கு கண்டினியூஸ் பர்த் டெத் பர்த் டெத் கொடுக்கிறதுக்கு இருக்கும் போதும் உங்களுக்கு பிரவிறத்தி ஏன் நடக்கிறது எங்க பிரவிறத்தி நடக்கும் எங்க டிசையர்ஸ் இருக்கிறோ அங்க பிரவிறி நடக்கும் ஓகே ஆசை தான் நம்மளை மூவ் பண்ண வைக்கிறது இச்சா சக்தி தான் நம்மளை மூவ் பண்ண வைக்கிறது ஓகே இப்ப வந்து பசங்க வந்து ஹெட்டா போட்டாங்க ஹெட் விழுந்தா சினிமா போனும் விழுந்தா ஷாப்பிங் போனோம் ரெண்டுத்துக்கு நடுவில் விழுந்தா காலேஜ் போலான்னு முடிவு பண்ணாங்க பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் விரும்புறது இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாம எங்க விரும்புறோமோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுவான் பிளான் லாஜிக்கா அப்படி வந்துடும் எல்லாம் கரெக்டா இருக்கும் நம்ம விரும்புற மாதிரி நம்ம மனசு விரும்பிடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா சாப்ட்வேர் ஒர்க் பண்ணும் தான் அதனால சினிமாக்கு போலாம் அல்லது ஷாப்பிங் போலாம் இல்ல கோயிலுக்கு போகலாம் இல்ல நடு ரோட்டில் நின்றுட்டு அந்த அரட்டை அடிக்கிறது ஒரு ஒரு ஆனந்தம் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த நடுவில் போய் மற்றவங்க எல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு அங்க போய் மணிக்கணக்கா பேசுற இது இருக்கிறது குரூப் அப்படி போலாம் இப்படி இப்படி வரலாம் தப்பி தவறி வகுப்புக்கும் வரலாம் ஓகே இப்படி ஏதாவது வரலாம் இப்ப சண்டே மார்னிங் சுகமா படுத்து தூங்கலாம் இப்போ இங்க வராதவங்களுக்கு என்ன என்ன இருக்கும் கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்களா இல்ல இல்ல வேற ஏதாவது மதத்துல சேர்ந்துட்டாங்களா ஒண்ணும் கிடையாது ஓகே சோ இல்ல உபனிஷத்துக்கு அகெயின்ஸ்டா நீங்க சொல்ற கருத்து எல்லாம் நாங்களுக்கு ஒத்து வர முடியாது அதனால வரலையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வெரி சிம்பிள் தூங்கிடலாம் பிளான் போட்டு திட்டம் போட்டு தூங்கும் அப்ப நம்மளுடைய மூவமெண்ட் காமாக அப்ப கர்மம் செய்யறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்குமம் பேக்ரவுண்ட் இருக்கிறது எனி மூவ்மெண்ட் பேக்கப் என்ன இருக்கிறது காமா இருக்கிறது அது போல இவர் புனர்ஜென்மம் என்ன பேக்கப் அப்படின்னா காமா டிசையர் ஓகே ஞானியோட நிலைமை என்ன அப்படின்னா இந்த காம கம்ப்ளீட்டா டிசைய கம்ப்ளீட்டா ஆயிடறே அதனால அவனுக்கு அங்க ஆசை கிடையாது இல்ல ஆசை கம்ப்ளீட் ஆயிடுது ஓகே கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் குறை இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் டிசைர்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா பண்ண முடியாது கம்ப்ளீட் புல்ஃபில் ஆயிடுதுன்னா இந்த ஆசை எப்படி வர்றது அப்படின்னா பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா இந்த ஞானியோட நிலைமை எப்படி இருக்கிறதுனா எல்லா ஆசைகளையும் அவன் அடைந்து விட்டு அதனால ஆத்மன் ஏவ ஆத்மனா அவன் வந்து தன்னில் தானாக சுகமாக இருக்கிறான் ஓகே சர்வான் பார்த்த மனோக மனோகதான் அவனுடைய மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் துறந்தவன் எத்தையும் இந்த ஆசைய துறக்கணும் ஆசைய அடக்கப்படாது ஆசையை அடக்கினா அது விபரீதமாகும் கம்ப்ளீட் பண்ணு சொன்னீங்க செகண்ட் வந்து ஆசையை திறந்தான் சொல்றீங்க மூணாவது என்ன சொல்றீங்க ஆசைய அடக்கப்படாது சொல்ல வரீங்க ஓகே அடக்கினா பிராப்ளம் ஆயிடும் ஆசைய எப்படி பண்றான் அப்படின்னா ஆசைய வந்து அவன் விடலை ஆசை அவனை விட்டுட்டு போயிடுது ஓகே இவனுடைய ஆசை இவன் விடலை அவனே விட்டுட்டான் அதுவே விட்டுடுத்து எப்படி எப்படின்னா எது மாதிரி இப்ப வந்து புல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கணும் புல்லா அப்பட்டு நெக் வரைக்கும் சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கணும் ஓகே சமோசா சா சோடை இடியாப்ப உனக்கு பிடிச்ச அடை அந்த அடைக்கு சைட்ல ஒண்ணு கொடுப்பா அவியல் முடியாது போலி நோ சரி அட்லீஸ்ட் குளோப் ஜாமன் நோயா என்னால முடியாது மூணு மணி நேரம் கழிச்சு வேணாம் எடுத்துக்கலாம் இப்ப முடியாது ஓகே அப்போ இவன் வந்து அந்த அதை திறக்கல இது அவனே திறந்துருத்து வைராக்கியத்தினால சொல்லுவேன் வைராக்கியத்தினால போலி வேண்டான் முடியாது அவனுக்கு இது தேவையில்லை அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன் காமான்மயாவது என்ன சொல்றது காமான் காமயத்தே புலனின்பொருள்களை வந்து ஆசைப்படுகின்ற பொருள் இருக்க அந்த பொருள் பலவிதமான வெரைட்டி இருக்கிறது அந்த பொருள் ஓகே பொருள் வந்து நமக்கு வந்து ஆசைய பொருள் வந்து ஆசைய உண்டாக்குறது நம்ம சாதாரணமா சொல்லுவோம் ஓகே நம்ம மனசுல வந்துட்டு போறதோ அந்த ஆசையாக மாறும் ஒரு பொருள் வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இதையே நினைச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த மனசுக்குள்ளரைய தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பொருள் தான் ஆசையா வருது தொங்குற பொருள்லாம் வந்து ரங்கநாஸ்ரீல இருக்கிற பொருள்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணல எந்த பொருள் மேல நீங்க கண்ணு பட்டு அதை வந்து திருப்பி திருப்பி திருப்பி தியானம் பண்ணலாம் அதுதான் ஆசை தியாய தேம் சகா அந்த பொருளே தியானம் பண்ண வெளியில் இருக்கிற பொருளை மனசுக்குள்ளரை வந்து தியானம் பண்ணினா அதுதான் ஆசை ஆகிறது அந்த ஆசை என்ன ஆகிறது அதை வாங்கி நாம அனுபவிச்சிட்டோம் அந்த ஆசை கம்ப்ளீட் ஆகிறது அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவம் இன்கம்ப்ளீட் எனக்கு அந்த இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்றதான் ஆசையை பூர்த்தி பண்றது அர்த்தம் ஓகே அதனால இந்த ஆசை கம்ப்ளீட் பண்றது அபூர்ணம் தான் ஆசை அதை பூர்ணத்தும் பண்றோம் எவ்ரி பர்சன் வந்து வீட்டுல இப்ப மிக்சி இல்லைன்னா மைண்ட்ல அது வரும் மிக்சி தியானமாகும் எந்த வீட்டுலாம் எப்பெல்லாம் அந்த சவுண்ட் கேட்கிறதோ பாக்கிறோமோ கேட்கிறமோ அது வந்து ரிப்பீட்டடா வரும் ரிப்பீட்டடா வந்த உடனே என்ன ஆகும் அதுக்கு சாஃப்ட்வேர் உள்ள வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்கலி போய் வாங்கிட்டு வந்து வச்சிடும் பூர்ணத்துவம் எதுல எதுல பூர்ணத்துவம் மிக்சில பூர்ணத்துவம் ஓகே அதனால இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அதுக்கு பேரு இங்க அழகா சொல்றது மண்யமானாக காமான் காமயத்தை புலன்கள் இருக்கிற காமம் நிறைய வெரைட்டிஸ் பொருள் இருக்கிறது அது ஏன் ஒன்னு வந்து மாத்திரம் ரிப்பீட் ஆகுறதுன்னா திரும்ப திரும்ப பண்றதுனால மண்யமானாக அந்த விஷயம் நமக்கு திருப்பி திருப்பி இருக்கிறது ஓகே அதுல அதுல என்ன ஆயிடுதுன்னா ஆயிடுறது திகாம வந்துருது பவர்ஃபுல் நமக்கு வந்து அதுல ஹர்ஜி வந்துருது அந்த பவர்ஃபுல் ஹர்ஜி வந்த உடனே நிக்காது அதை போய் வாங்கிட்டு வந்தோம் முடிச்சிடணும் எது எண்ணி இருந்தாலும் அதை முடிச்சிடணும் அதனால சக தத் தத்திர ஜாயத்தே சக தத் தத்திர ஜாய திரும்பி பண்ணி காமத்தை உள்ளர வந்து வெளியில வந்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்ண தத்ர தத்ர ஜாயத்தே அவன் ஆசை வெறிய சூழ்நிலைகளை அதுக்கு ஏற்ற சூழ்நிலைய அவனுக்கு கிடைக்க அவனுடைய பாடி அவனுடைய அவனுடைய என்வரன்மெண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை அவன் இது கடைசி நேரத்தில் அவனுக்கு இந்த ஜென்மம் முழுக்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த கடைசி ஆசையில் அவன் சாகும்போது ஜென்மம் என்ன ஆகிறதுனா அதுக்கு பக்குவமாக இருக்கிற ஒரு குடும்பத்திலையோ அந்த சூழ்நிலையிலோ அந்த ஏரியாவிலையோ பிறப்பான் புரிய தத்ர தத்ர ஜாயத்தை சக அவ கையில வருவான்ி கா அந்த விஷயத்தை அடையறதுக்காக விஷயம் காம பிகி ஜாயத்தே அந்த கடைசி நிமிஷத்துல அவன் எதுல எம்பசை பண்ணி இருக்கானோல் அதுல கடைசியில இறந்துட்டான் கம்ப்ளீட் ஆகலாம் நெக்ஸ்ட் ஜென்மா கண்டினியூ ஆகும் அதனால் சில பேர் பாத்தீங்கன்னா பான் மியூசிக் அவன் பிறக்கும் போதே குரல் அழகா இருக்கும் மியூசிக் டியூனா இருக்கும் சில பேர் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தோடய போட்டுடுவான் ஓகே போன ஜென்மத்தினுடைய அந்த சம்ஸ்கார் ஓகே வாசனா அது கண்டினியூ ஆகும் ஓகே சில பேருக்கு வந்து பான் டீச்சிங் கண்டினியூ இயற்கையவே டீச்சிங் இருக்கும் அதெல்லாம் வந்து சுபாவமா ஏன் அமைஞ்சிருக்குன்னா முன் ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரங்கள் கண்டினியூஸா வருது அப்போ இந்த அதி ஆசை இருக்கிறத அது வந்து நிறைவேறாக கட்டி போயிடுச்சுன்னா நமக்கு ஆசை நிறைவேறல அடுத்த ஜென்மம் கொடுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை நமக்கு கொடுத்து கொண்டு வர்றது அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா தத்திர தம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வ தேகீகம் அப்படின்றார் கீதால போன ஜென்மத்தில் ஆசையே கண்டினியூஸ் ஆகும் ஓகே அதனால இந்த சம்திங் பர்டிகுலரா நமக்கு திங்கிங் வேணும்னா அந்த விஷயத்திலேயே நம்ம வந்து நம்மளை எடுத்துன்னா கொஞ்சம் பேருக்கு நமக்கு பிகினிங்லேயே இந்த சாமியார் மேல ஒரு பற்று வரும் சாமியார் பின்னாடி சுத்திட்டு யாரெல்லாம் பிலாசபி சொல்றாங்களோ அங்க போவோம் புரிய மத்தவங்க பார்த்தா காலையில போய் ஒன்னும் புரியாத விஷயத்தை போய் பேசிட்டு கேட்டு இது பூர்வ ஜென்மத்து சம்ஸ்காரம் புரியுது போன ஜென்மத்தினுடைய அந்த வாசனை கண்டினியூஸ் டிஸ்கோர்ஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்காந்து கேட்போம் வந்து ஜாயா இருக்கும் வெரி ஜாயா இருக்கும் இந்த விஷயமே இது டஃபான விஷயம் ஆனா இதுவே நமக்கு ஜாயா இருக்கும் இத வந்து நீங்க இங்க கேட்கிற விஷயத்தையே கொஞ்சம் ஒரு எடுத்த ஒரு நாலு பேருக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு இருக்கிறே ரொம்ப கம்மி அவங்க திருப்பி இந்த கோடியில பத்தம் வச்சுக்கோ சக்கரபாணி ஸ்ட்ரீட் கோடியில அவன் அந்த பக்கம் வேற ஸ்ட்ரீட்ல போயிடுவான் ஏன்னா அவனுக்கு இந்த சம்ஸ்காரம் விதை கிடையாது அதனால ப்ராப்ளம் ஓகே எத்தனையோ பேர் ஹீரோ ஹீரோயின் நடிகை நடிகை எத்தனையோ பேர் வச்சிருப்ப நம்ம சங்கரன் போட்டோம் வியாசாச்சாரியா போட்டோ வச்சிருப்பான் விவேகானந்த போட்டோம் ஏன் வந்து இத்தனை சூழ்நிலைக்குள்ள இவ்வளவு மோசமான உலகத்துல சங்கரன் போட்டோவும் இந்த விவேகானந்தர் போட்டோவும் ஏன் விரும்புகிறோம் அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இருக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய அது வாசனை கூட சக காம அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி என்னெல்லாம் நமக்குமோ மெட்டீரியல் லெவல்ல சரி ஸ்பிரிச்சுவல் லெவல் சரி அதுக்கு ஏத்த மாதிரி பாடி மைண்ட் என்வரன்மெண்ட் அந்த சூழ்நிலை நமக்கு எல்லாம் கிடைக்கும் சக தத்ர தத்திர ஜாயத்தே அப்போ நமக்கு என்ன ஆசைப்பட்டமோ அந்த ஜென்மத்தில் நமக்கு எடுக்கிறது அதனால முதல் ரெண்டு வரி வந்து ரூல்ஸ் சொன்னது என்ன ரூல்ஸ் ஆசைப்படுறதுனால மூமெண்ட் இருக்கும் ஓகே அந்த மூமெண்ட் அடையிற வரைக்கும் நம்மளுடைய பிரவிற்த்தி நடந்துட்டு இருக்கும் இது நமக்கு லா சோ அப்ப லா ஆஃப் ரீ என்ன புனர்ஜென்ம வரத்துக்கான விதி என்ன அப்படின்னா நமக்கு இந்த டிசையர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் ஜென்மா கிடைக்கும் ஓகே இப்ப வந்து ஞானிக்கு இந்த ஞானத்தை அடைஞ்சதுனால அவனுக்கு புனர்ஜென்மா கிடையாது சுக்கரம் ஓகே நெக்ஸ்ட் ஜென்மா கிடையாது ஏன் அவனுக்கு கிடையாது அப்படின்னா இது வந்து இந்த ஆசைப்பட்டவனுக்கு தான் நெக்ஸ்ட் ஜென்மா கிடைக்கும் கிடையாது இந்த சப்ஜெக்ட் ஓகே சொல்றதுனால என்ன கடைசி புரிஞ்சுலேருந்து இருபத்தி நாலு எல்லாத்தையும் படிச்சுட்டான் எக்ஸாம் ஹால்ல போனா ஒண்ணு கூட அவரியுமா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதனால முன்னே படிச்சு அது ரிவிஷன் பண்ணும் ஆக்சுவலி எக்ஸாம் டயத்துல என்ன பண்ணோம் ஜஸ்ட் பார்த்துட்டு இதே எங்க இருக்குன்னு அவ்வளவுதான் பண்ணோம் ரிவைஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அந்த நேரத்துல வந்து இந்த பைக்ல போகும்போது பின்னாடி உட்காந்து படிக்கும் பசங்க படிச்சுட்டு போகும் அது நமக்கு பாத்தி மார்க் கொஞ்சம் விழுந்து வந்து படிக்கிற ஆள இந்த எக்ஸாம் வேற என்ன நமக்கு சிக்கல எழுதிருவோம் ஒருத்தூழிய பார்த்து சுட்டுட்டா சொன்னாருடா பாவினா தல்றான்னு வச்சுக்கோ ராம் அப்படியே வரும் நமக்கு அடிப்படத்தொருத்து வாயிலிருந்து வார்த்தை வரும் முதல்ல யூனிவர்ஸ் வேர்ட் என்னோட ஐயோ வரும் இது நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன நம்ம அம்மா அம்மா சொல்ல அதுக்கு அம்மா சொல்லியிருக்கிறது ஐயோ சொல்லும் ஐயோ தலையில எழுத்தேன்னு சொல்லும் இது நம்ம ட்ரெடிஷனுடைய இது ஒரு பரம்பரை இது ஐயோ பரம்பரை இது ஓகே அதே குழந்தைக்கு போறான் அடுத்த குழந்தைக்கு போது ஐயோ அதனால ராம்னு சொன்னான் அவனு எவ்வளவு அதனால இங்க ஆசிரியர் வந்து ஜாக்கிரதா சொன்னாரு மண்யமான மன்னியமான இவன் தொடர்ந்து அந்த விஷயத்த திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணினா அந்த விஷயம் மனசுக்குள்ள அதனால கண்ணன் கீதையில சொல்றது என்னன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த அப்படி சொல்றாரு இந்த நல்ல எண்ணங்களை வாழ்க்கை முழுக்க தொடரணும் புரிஞ்சா அப்பதான் இந்த விஷயத்துல நம்ம பிரவர்த்தி கண்டினியூசா பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது தேர் போர் தத்ர ஜாயதே ஓகே அவன் வந்து அந்த விஷயத்தை கண்டினியூசா அடைகிறான் ஓகே இது வந்து இது வந்து பஸ்ட் விஷயம் இது என்ன இது சொல்லுவாங்க பண்ணினது அடுத்த ஜென்மத்துக்கான பிரிபரேஷன் என்ன இது வந்து கிடையாது கிருதாத்மான் தூ கிருதாத்மனாக தூனா தனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் ஓகே இனி ஒன்று செய்யறதுக்கான அங்கு ஒன்றும் இல்லை புரியுதா ஞானி அடைந்தவன் அவனுக்கு தேவை இல்லை அடைந்த தேவையில்லை என்ன பண்ணினா அந்த பண்ணினான் தன்னுடைய கொடுத்து கோம பவுடர் கொடுத்து எப்பால் பவுடர் துக்கம் தான் இங்கு இந்த சாமி இல்லை அந்த சாமியாவது கும்பிட்டு பண்ணிக்கலாம் அங்க போனா ஒரே சுவாமி பேய் இருக்கும் ஒரு சுகமும் இருக்காது புரியுது இங்கேன்னா இது மாரியம்மன் கோச்சுக்கிட்டு அந்த பக்கம் முருகனுக்கு போகலாம் முருகன் கோச்சுட்டு நாராயணுக்கு போகலாம் ஏதோ ஒன்று சேஞ்சு பண்ணிக்கிறான் புரியா இது அபிஸ்து ரொம்ப பாவம் அதனால்தான் அவன் பாப்பியும் கூப்பிடான் கூப்பிடும் போதே எப்படி பாரு யாரை வந்து அவன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறான் உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து எடுக்கிறான்னா பெரிய பெரிய காலேஜில் எப்படிப்பட்ட ஆள் எடுப்பான் இவன் பொறுக்கெடுக்கிறதே பாப்பியில் தான் பொறுக்கெடுக்கான் போறவன் பாப்பியே தான் இருப்பான் இதெல்லாம் எல்லாம் ஒன்னோட சம்பந்தம் இருக்கிறது இங்க கன்வெர்ட் பரமாத்மா எதனால பை நாலேஜ் அவன் வந்து எப்படிப்பட்டது போறம் போறும் பர்யாப்தம் சாப்பிடும் போது பிராமணா பிரதாப்த பரியாப்தம் அப்படா ஓரம் அப்படின்னா இவனுக்கு காமாசிய காமம் எப்படி ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு பரியாப்தம் மன அடைந்தவன் ஓகே முழு மன நிறைவு அடைந்தவன் இங்க ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க யாருக்குமே ஆசை என்பது கிடையாது ஒருத்தருக்கும் ஆசை கிடையாது அப்ப என்ன இருக்கிறது அப்போ எல்லாருக்கும் வேண்டியது அபூர்ணம் இருக்கிறது இன்கம் இருக்கிறது அந்த இன்கம் நீக்கணும் அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் பாடுபடுறோம் வேதாந்தும் வேதாந்த வரலனாலும் அவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னீட் இது பண்ணிட்டேன்னா அது கம்ப்ளீட் ஆயிடும் எல்லாருமே பூர்ணத்து ஓகே கார் வாங்கணும் இன்கம்ப்ளீட் ஆகுது ஓகே இது மாத்திரம் வாங்கிருந்தா ஐம் தான் கம்ப்ளீட் புரியுது கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ ஐ வாங்கினா ஐ வாங்கினா தான் ஸ்டேட்டஸே வரும் ஓகே வந்து போர் புரியுது இப்ப ஈஸியா வந்திருக்கிறது அதுல போனோம்னா மத்தவள சொல்ற என்ன ஐ டுவெண்டில போறேன் அப்படி சொன்னா அப்பதான் எனக்கு வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம தாத்தா பாட்டி இருந்தாலும் அவருடைய தாத்தா பாட்டிக்கு காரே கிடையாது எல்லாம் நடராஜா சர்வீஸ் தான் இந்த கார் இல்ல இன்கம்ப்ளீட் அவங்களுக்கு நினைச்சு கூட இல்ல கற்பனை இன்கம்ப்ளீட் கிடையாது புரியுது அதெல்லாம் நினைக்கிறதே லக்ஸுரிஸ் ஆகிடும் புரியதா அந்த மாதிரி இங்க தியாயத்தோ ஐ கார் பும் இது இப்படி தியானம் தியானம் பண்ணிட்டே இருந்தான் இன்கம்ப்ளீட் இதுதான் ஒரு ராகம் பின்னாடி ஆலாபனை பண்றாங்க இந்த பாட்டு எல்லாம் பாடுறா பின்னாடி ஒருத்தர் பெருசா இருப்பா ஒரே தான் ஒரே மாதிரி தான் வரும் அது கம்ப்ளீட் ஒன்னு வாங்கின பிறகு இந்த வெள்ளையே சரியில்லை மாத்துவட்டு மாத்துவன்ம்ப்ளீட் என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ண இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கிற புத்தி இருக்க அதுக்கு தொடர்ந்து அது வந்து ராகம் பண்ணிட்டு இருக்கு அப்போ வீடு வாங்கிட்டா நான் கம்ப்ளீட் ஆயிடுவேன் கல்யாணம் பண்ணிட்டா கம்ப்ளீட் ஆயிடுவேன் ஜாப் கிடைச்சுன்னா கம்ப்ளீட் ஆயிடுவேன் ஓகே அதுல ஒரு எஃப்டி போட்டு வச்சுன்னா கம்ப்ளீட் ஆயிடுவேன் அதே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா கம்ப்ளீட் இப்படி என்னன்னா பிளான் பண்றான் கடைசில அல்டிமேட்டிவா டிசைர் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுல சோ நமக்கு எதை தின்னா பித்தன் தெளியன்ற மாதிரி இருக்கிறது ஓகே சோ அது போல எது கிடைச்சா நமக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படியே வந்துருக்கேன் இந்த ஞானியோட கேஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் இங்க சங்கர் என்ன சொல்றாரு நாம் என்ன தேடுறமோ அந்த தேடுறத இங்க பரியாப்தம் காமாக ஓகே முழு மன நிறைவை அடைறதுனால இவன் பூர்ணத்துவத்தை அடைஞ்சிருக்கான் அதனால தைத்தரிய உபநிஷத்து என்ன சொல்றது சக அஸ்னு சர்வான் காமான் சக அவன் எல்லா விதமான ஆசைகளையும் அடைந்தவனாக இருக்கிறான் ஏ பூர்ணத்துவத்தை ரெகனைஸ் பண்ணதுனால ஓகே சர்வே காமாக ியே அப்படி உபிஷ சொல்றது சோ இகைவ இங்கே இப்பொழுது ஓகே பிரிவிலியே எல்லாத்தையும் நீக்கப்படுகிற எப்படிப்பட்டது சர்வ காமாக ஆல் த டிசைர் எல்லா விதமான அனைத்து காமங்களையும் நீக்கியவன் ஞானி சர்வே காமாக இக ஏவ ஞானி வந்து அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா ஞானியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் பேக்கப் பூர்ணத்துவத்தோட அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அக்ஞானுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எம்டி பேக்அப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இது எப்படி தெரியும் எம்டினஸ் பேஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் ஓகே ஒரு பீப்புள் பீப்புள் இன்னொரு பீப்புள் வந்து Based PEOPLE இது எப்படி தெரிஞ்சுக்கிறது கீதையில சொல்றாரு சர்வூதேஷு கட்சி தர்த்தவிய மூணாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது ஸ்லோகம் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் புரியுதுதான் அது நீங்க அப்புறம் வந்து தனியா உட்கார்ந்து படிச்சுக்கோங்க ஓகே அதுல மூணாவது அதிதல் நிறைய பிரமாதமான அற்புதமான இதெல்லாம் வருது ஓகே அவனுக்கு எந்த காரியம் நடந்தாலும் ஓகே நடக்கா காட்டிலும் ஓகே வந்து பேசினாலும் ஓகே பேசா காட்டினே நீ போனாலும் ஓகே நீ இருந்தாலும் ஓகே அப்படிப்பட்ட எந்த விதமான உலகியல் விஷயத்துல இருந்து பாதிக்கப்படாதவன் அவன் இதுபில்னஸ் பேக்ரவுண்ட் பூர்ணத்து அடிப்படையில் செயல்கள் பண்ணுக்கு சக்சஸ் ஆனாலும் ஆனாலும் அவனுக்கு எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டான் ஓகே அவனுக்கு எப்படி இருக்கும் அதே சமயத்தில் ஏன் சக்சஸ் ஆகிறதுனால அவனுக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் ஆகாது டிபீட் ஆயிட்டான் அவனுக்கு எதுவும் குறையாது புரியுதுல இதனால இன்கிரிமெண்டும் அதனால டிக்ரிமெண்ட்டும் ஒன்னும் ஆகாது அதனால அவனுக்கு ஒன்னும் ஆகாது சப்போஸ் எம்டினஸ் பேக்ல வேலை செய்யற ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்க என்ன ஒண்ணுவாங்க அபூர்ணம் அவனுக்கு சக்சஸ்னா டாப் டாப் ஆஃப் தர்ல்டுனா பாட்டம் ஆஃப் த வேர்ல்டு அவ்வளவுதான் இப்ப இப்ப எலக்ஷன் நடக்க போறது ஓகே ஜெயிச்சோம் மூஞ்செல்லாம் பாருங்க ஜெயிக்காதான் பாருங்க ஜெயிக்காத மூஞ்சு பார்க்க மாட்டியா யாவன வெளியில வர மாட்டான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அவ கொடி கெடியா எல்லாத்தையும் புடிங்கி போட்டுருவான் நார்மலா இருப்பா முதல்ல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எங்கேயும் இருக்க மாட்டான் எங்கயாவது கண் காணாத இடத்துல போய் அடிச்சு தூங்கிட்டு இருப்பான் டாப் அண்ட் அதனால இப்படி இருக்கிறது இது என்ன சீக்ரெட் அப்படின்னா யார் ஒரு பூர்ணத்தோட அவன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கானோ அவனுக்கு நான் பைண்டிங் டிசையர்ஸ் எம்டினோட வேலை செய்யறவனுக்கு இவரது ப்ராப்ளம் நான் பைண்டிங் டிசையர்ஸ் நோ ப்ராப்ளம் ஓகே இவன் வந்து முக்தி புருஷனால சர்வ காமாக அது சப் பண்ணிக்கணும் ஞானத்தினால் இங்கேயே அவனது ஆசைகள் நீங்கப்படுகின்றன விடுவிக்கப்படுகின்றன அபூர்ணம் நீங்கியனால அவன் பூர்ணத்துவத்தை அடைகிறான் பூர்ணத்தை அடைந்தனால அவன் முக்த புருஷனாக அடைகிறான் அப்போ விஷயத்தினால பூர்ணத்தை அடைய முடியாது ஜனங்கள் என்ன பண்றாங்க பூர்ணத்துவத்தை அடையிறதுக்காக விஷயங்களை வாங்கினா பூர்ணத்துவம் அடைஞ்சும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து பொருள்னால இல்லை இது அப்பூர்ணம் பூர்ணத்துவம் விஷயம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது அதனால இத வந்து ஆசைய வந்து அடைய முடியாத போல இருக்கிறது அதனால அறிவுல புரிஞ்சு அயந்த பூர்ணத்துவம் அப்படின்னு ஞானத்தினால பூர்ணத்துவம் அடைஞ்சவன் இவனுடைய பூர்ணத்துவம் எங்க வந்ததுன்னா குரு உபதேசத்தில் அது நடந்தாலும் அது நடக்காவிட்டாலும் அதை பத்தி அவன் ஒரு கவலையும் படமாட்டான் ஓகே கவலையும் படமாட்டான் உதாசீனமா இருக்க மாட்டான் எல்லா வேலையும் செய்வான் ஓகே செஞ்சாலும் அவனுக்கு பாதிப்பு இருக்காது அதுதான் விஷயங்க இது இரண்டாவது மந்திரம் பியூட்டிஃபுல்லா அபூர்ணத்துவத்திலிருந்து பூர்ணத்துவம் எப்படி வரணும் அப்படி இந்த முதல் மந்திரம் வந்து அந்த பகுதியில் செக்ஷன்ல கடைசி மந்திரம் வந்து அந்த ஞானிக்கிட்ட இவன் வந்து லௌகிக விஷயத்தை வாங்கிக்கிறான் செகண்ட் இந்த லாஸ்ட் அத்தியாயத்தில் முதல் மந்திரம் வந்து அதுல எனக்கு தேவையில்லை ஞானம் வேணும் எனக்கு வந்து மோட்சத்து வேணும் மோஷத்தை மோட்சம் என்ன லாபம் அடைஞ்சா புனர்மர்த்தே கிடையாது புனர்ஜென்மம் வராது ஆசை உள்ளவனுக்கு புனர்ஜென்மம் வரும் இல்லாதவனுக்கு புனர்ஜென்மம் வராது அதனால இது வந்து அஜ்ஞானிகளுக்கு முதல் ரெண்டு ரூக்கு நான் நான் அனுபவிதமான கிருத்தமான் கிருத்தமான் எல்லாத்தையும் அடைஞ்சவன் மன நிறைவே அடைந்தவன் மன நிறைவை அடைந்ததுனால நெக்ஸ்ட் ஜென்மா கிடையாது அந்த ஒரு வார்த்தைக்கு சுக்கரம்ன்ற ஒரு வார்த்தைக்கு இரண்டாவது மந்திரம் முழுக்க டெடிக்கேட் பண்ற இப்படி பண்றது என்ன பிரச்சனை வரும் நீங்க சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு புரியல மாதிரி புரிஞ்சா கஷ்டம் புரியலன்னா பிரச்சனை இல்ல ஜாய் இந்த மந்திரம் இருக்க ரெண்டாவது மந்திரம் புரிஞ்சதுன்னா கஷ்டம் புரியலன்னா பிரச்சனையே இல்லை ஓகே புரியுதுல இது நான் சொல்றது புரியுதுல ஓகே இவங்க புரிஞ்சதுன்னா என்ன ஆகும் இந்த பூர்ணத்தும் அபூர்ணத்தும் சொன்னீங்க எல்லா ஆசைகளையும் துறக்கிறது எல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் வரணும்னா டீச்சிங்ல வரும்னு சொன்னீங்க ஞானி உபதேசம் பண்றாரு குரு குரு உபதேசம் பண்றாரு அதெல்லாம் ஓகே முன்னாடி கொஞ்சம் தெம்பா சொன்னீங்க அந்த பூர்வ ஜென்மத்தோட வாசனினால என்வரன்மெண்ட் எல்லாம் கிடைச்சு ஹால்ல வந்து உட்காந்துருக்கும் இதெல்லாம் கிடைச்சிருக்கிறது ஓகே அந்த நிஜமாவே பூர்ணத்துவம் அடையிறது எப்படி இப்படி ஒரு கேள்வி வரும் நியாயமான கேள்வி கூட அதுக்கு உபநிஷ அந்த அங்கீரஸ் யோசிச்சிருப்பார் பிள்ளைங்க அவரும் சிஷியன் கிட்ட தான பேசிருக்காரு மரத்துக்கிட்ட பேசிட்டு ஓகே சிஷின் தான் பேசிருக்காரு அதனால ஓ சிஷியா கவலைப்படாத அதுக்கு நான் குழு கொடுக்குறேன் எப்படி பண்ணணும்னா அதுக்கு குவாலிபிகேஷன் வேணும்பா விட மாட்டீங்களே அதுக்கு குவாலிபிகேஷன் வேணும் என்ன குவாலிபிகேஷன் வேணும் படிப்போம் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யாம் यमे तेन மே வைஷ வணுத்த ஆமா விவணு தனும் बलहीनेन नचप्रमातात य बलह लहा न यतते यस्तु विद्वान। यस्त आत्मा विशते பிரம்ம பிரம்மதாம் வெரி குட் இந்த ரெண்டு மந்திரத்தில் பேக் பண்ணி கொடுக்குறார் என்ன கொடுக்கிறார் முதல்ல வந்து இந்த மூணு நாளு சில சாதனை எல்லாம் சொல்றாரு சாதனை சொல்லி இந்த சாதனையை நீ செய்யணும் முதல் ரெண்டு மந்திரம் ஞானியினுடைய பெருமையை சொல்லப்பட்டது மூணாவது நாலாவது மந்திரம் வந்து சாதனை சொல்லப்பட்டது முதல் ரெண்டு மந்திரத்தில் பதில் என்ன கேள்வி நீ இப்பேற்பட்ட சில டிசிப்ளின் வேணும் ஓகே அதுக்கு தகுதி வேணும் அதுக்கு சாதனம் செய்யணும் சாதிப்பார் இல்லை ஓகே அதனால ஆத்மீக சாதனை செய்தாலன்றி அதை அடைய முடியாது எனி திங் சாதனை இல்லாம செய்ய முடியாது அசுர மாதிரி வேலை செய்வான் ஓகே அந்த மாதிரி சாதனை பண்ணணும் நமக்கு இங்க உபநிஷத்து என்ன பண்றது இந்த மூணாவது மந்திரத்தில் நெகட்டிவா சொல்றது நெகட்டிவா சொல்றது நாம் என்ன பண்ணலாம் அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிப்போம் டூ சொல்ல வேண்டியது நடத்தோம் அப்படின்னா சொல்லும் போது அப்படி எடுத்துக்கணும் மாத்தி புரிஞ்சுக்கூடாது ஜாகிரஜா புரிஞ்சுக்கணும் உபநிஷத்து வந்து பல விதமான சோதனைகளை சாதனையை திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குது இதுல என்ன சாதனை சொன்னாலும் இங்க உபநிஷத்துடைய மோட்டோ என்ன அப்படின்னா அதனுடைய விஷயம் நீ வந்து ஒரு முக்கியமான அடிப்படை விஷயம் நீ செய்யலைன்னா நீ மத்த சாதனை எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஓகே அடிப்படையில ஒரு விஷயம் நீ பண்ணலைன்னா மற்ற சாதனைகள இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்ல மற்ற சாதனை இருந்தும் நீ முயற்சி செய்தும் பிரயோஜனம் இல்லை அதற்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் அதற்கான பிரயோஜனம் இல்லை அடிப்படையில் ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுறது எல்லா விதமான சாதனைகளுக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு சாதனை அது ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னா தீவிர முமுட்சுத்துவம் ஓகே இந்த தீவிர முமூட்சத்துவம் இல்லைன்னா வேற என்ன பண்ணினாலும் அது முடியாது ஓகே தீவிர முத்துவம்னா என்ன பண்ணணும் குரு கிட்ட சிஷ்யன் கேட்டார் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனார் போயிட்டு இங்க பா அப்படி குளிப்போமா அப்படி சொல்லிட்டு ஆத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒரே மூக்கு மூக்கிட்டார் நான் என்ன கேட்ட இப்படி ஒரு சாகடிக்கிறாரு தீவிரம் மூட்ச போட்டு ஒரே அமுத்து அமுத்திட்டாரு எப்படிப்பட்ட ஆளும் ஆயிடுவாங்க தண்ணிக்குள்ள போயிருங்க நீங்க தண்ணிக்குள்ள விளையாடும் போது ஓகே தண்ணிக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்தேன் பிளான் பண்ணியா போங்க சார் பாஸ்ட் பத்தி திங்க் பண்ணியா இல்லையா இப்ப மத்தியானம் என்ன சாப்பிடணும்னு பிளான் பண்ணியும் போட்டியா அந்த பணம் எப்படி வரும் ஏதாவது என்ன பண்ணின மூச்சு கிடைக்குமான திணறிச்சு வேற எந்த சிந்தனையும் கிடையாது அதுக்கு பேர் தீவிர மும்முட்சத்துவம் ஓகே வேற எந்த விதமான விஷயமும் மனசுக்குள்ள வராம இருக்கிறது அதுக்கு பேர் தீவிர இச்சா ஓகே மற்ற பலன்கள்ல பலன் வரணும்னா இந்த தீவிர இச்சா இருக்கணும் ஓகே அதனால தீவிர இச்சா இல்லாம தீவிர மூட்சத்துவம் இல்லாம நம்முடைய பிரையாரிட்டி டாப் பிரையாரிட்டி என்னுடைய கோலு மோட்ச பிரதானம் இருக்கணும் இதுல ஒரு இந்த இதுல பழைய காலத்துல சாமா வாங்கும்போதே பழைய காலத்துல வந்து முந்திரி பருப்பு எல்லாம் போடுவாங்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போடுவாங்க இந்த சாமா வாங்கும்போது இப்ப வந்து அந்த இந்த பிஸ்கெட் போடுறாமல இருக்கு இந்த டைகர் பிஸ்கெட் அதை டாக் சாப்பிட்றது டைகர்னு போட்டுட்டான் டாக் பிஸ்கெட் அது இப்படி இப்படி ஒரு பெட்டி கட்டுப்படுவான் போடுறான்ப்பா இவ்வளவு இவ்வளவு சைஸ் போடுவான் கொசுறுன்னு பேரு அதுக்கு பேரு நமக்கு கொசுறு புத்தி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் கொசுல இந்த அதுவும் இந்த பட்டாணி கடையில் போனா அவன் ஒரு ரூபாய்க்கு வாங்குவான் பாரு இவன் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டுருவான் இங்க பழைய தலைமுறை இப்ப பசங்க சாப்பிடாது கடிக்கிற ஐட்டமே கிடையாது இப்ப முழுங்கிற ஐட்டம் தான் இந்த கொசுர்ல மோட்சத்தையும் கொசுர்ல வந்தா வரட்டும் இவ்வளவு சொல்றாங்க பூர்ணத்துவம் எல்லாம் வரும் சொல்றாங்க போடு போய் அர்த்த பேஸ்ட் வச்சுக்கோ செகண்ட் காம வச்சுக்கோ அப்புறம் முடிஞ்சா தர்மம் வந்தா மோட்சம் அப்படி பிரையாரிட்டியோட கேட்டீங்கன்னா வராது பிரியாரிட்டி இருக்கணும் அதனால உபனிஷத்தே உபனிஷத்தை எச்சரிக்கிறது நம்ம சாஸ்திரத்தில் இது நடக்கும் எங்க நடக்காது உபனிஷத்து ஐயம் ஆத்ம பிரபட்ச அயம் ஆத்ம பிரவச்சனை நபியாக அந்த பரமாத்மாவை சாஸ்திர படிப்பினால் அடைய முடியாது இதுக்கு மேல டிக்ளர் பண்ண முடியாது தில்லு வேணும் இல்லையா ஓகே சாஸ்திர படிப்பு மட்டும் படிச்சயோஜன படையாது வகுப்புக்கு வரணும் வீட்டிலே புரிஞ்சு அதனால வரலை படிப்புக்கு வரல அப்போ அப்படின்னா படிப்புல சொல்ல வரல பேக்கப் தீவிர முமூஷத்து இல்லாம நீ இருபது வருஷம் படிச்சாலும் நாற்பது வருஷம் படிச்சாலும் அந்த ஆச்சாரியனோட வெரி வெரி வெரி கிளோஸா இருந்தாலும் இல்லையா நடக்காதுன்றது உபனிஷம் எத்தனை வருஷம் படிச்சு நீ என்ன பண்ணினாலும் இங்க ஸ்டடி வந்து யூஸ்லெஸ் சொல்ல வரல இந்த மியர் ஸ்டடிஸ் மியர் ஸ்டடிஸ் மியர் ஸ்டடிஸ் தான் ப்ராப்ளம் ஓகே அதாவது வித்தவுட் முமுக்ஷத்துவம் ஓகே அப்போ ஸ்டடிஸ் வெரி இம்பார்டன் இந்த தீவிர முமூட்சத்துவத்தோடு நமக்கு வந்து நம்ம படிக்கணும் ஓகே அப்போ நமக்கு எப்பவுமே மைண்ட்ல என்ன இருந்து நான் எதுக்காக வந்து இருக்கேன் இந்த கிளாஸுக்கு ஏன் வந்து இருக்கேன் எதுக்கு இந்த பக்கம் வந்து இருக்கேன் அது வந்து மைண்ட்ல ஓடிண்டே இருக்கணும் அது ஓடி இருந்தா ராகத்வேஷம் வராது என்னுடைய கோல் வேற அது வந்து ராகத்வேஷம் என்னதே பெரிய முட்டுக்கட்டை அது நமக்கு தேவையில்லை யூஸ்லெஸ் அது இதெல்லாம் தீவிர மும்முட்சத்துவத்தினால சரியாகும் தீவிர மும்முட்சத்துவம் ஆக ஆட்டோமேட்டிக்கலி சாதனை சதுஷ்டம் வந்திருக்கும் வந்து ஓகே சரி அதனால இப்ப வந்து இப்ப இப்ப வந்து ஒரு டாக் துரத்துறது இப்ப நீங்க உங்களுக்கு சக்தி எவ்வளவு நேரம் இருக்கும் கொஞ்சமா வேகமா ஓடுவீங்க அதுக்கு உடம்பெல்லாம் யாரும் கூட்டிட்டு மேல வந்து அப்படி எப்படியோ நம்ம வெளியில வந்துட்டோம்னு அது வந்து நம்ம முடிச்சுட்டு இப்படி வருது அன்பா பாலாட்டிங்க நாம் என்ன பண்ணுவோம் வேகமா நடப்போம் அது வேகமா நடக்கிறது அதை விட வேகமான ஓடி வருதுன்னு வச்சுக்கோ ரோட்லாம் பொம்பளை ஓடுறத நாய் கடிச்சாலும் போறாங்க கிடையாது வயசு கிடையாது நோய் கிடையாது மூட்டு வலி எந்த வழி இருந்தாலும் அப்ப எடுப்பாரு ரன்னிங் அப்ப டிகிரி ஒளிம்புக்கு அப்ப உள்ளரை உன்கிட்ட சக்தி உள்ளரை ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் தான் அதனால என்ன பண்ண அந்த தீவிர முமுட்ச போட்டு அதுல எல்லாத்தையும் ஆத்ம வரணம் அவனை அவன் வந்து ஆத்மாவை தேர்ந்தெடுத்து விட்டான் ஆத்மவரணம் வரணும்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு எல்லாம் வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அது புது பாட்டு அதனால எனக்கு தெரியாது தேர்ந்த கொடுத்து ஒருத்தான் இந்த சினிமா வந்ததுன்னா டாப் பிரியாரிட்டி இந்த படம் இந்த படம் இந்த படம் சொல்லுவான் இந்த வாரம் டாப் பிரியாரிட்டி மாறி போயிடும் அப்ப பாத்து பாரு அர்த்தம் டாப் பிரியாரிட்டி டென்ல மாறி பிரயோஜனப்படாது ஓகே இதுல வந்து ஆத்மவரணம் கம்ப்ளீட்டா டாப் டென்ல இருக்கணும் அப்படி சொல்றது அவங்களுக்குதான் இந்த மோக்ஷம் தான் பிரயாரிட்டி வேற எதுவும் கிடையாது மாத்தறதுக்கு மோக்ஷம் தான் முடியும் அப்போ வேதாந்த வந்து உனக்கு வந்து பண்ணல ஓகே இது சொல்றோம் உலகம் வந்து உனக்கு இதுவாகும் நீ சொல்ல உ பத்து வருஷம் பத்து ஜன்மம் ஆகட்டும் அங்க உனக்கு பாடம் கத்துட்ட திருப்பி வீட்டை பண்ணி பாக்கிறோம் நம்மளுடைய பிளானட்ல சேஞ்ச் பண்ணி பாக்கிறோம் குருல ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்திலயும் இருக்கு வெளியில எப்ப நினைக்கிறோமோ பிராப்ளம் சால்வ் ஆகும் பொருத்தமா உன் பேச்சவங்க ஒரு கால் நான் தான் என் பேச்ச நானே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய தடவை நிறைய பேச்சு என் பேச்சதுல நீங்க உங்களை பீட் பண்ணி பாத்தீங்கன்னா பல தடவை நான் முடிவு பண்றது நானே கேட்க மாட்டேன் இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது நாமே பாத்துக்கணும் சாதனை பண்ணி நமக்குள்ளே டைலாக் பண்ண ரெண்டு மனசோட பேசணும் இப்படி மோன் ஆக்ட் பண்ணினா தெரியும் கதவை சாத்திட்டு மோன ஆக்ட் பண்ணிக்க இல்ல பயிற்சி நினைப்பா அதனால பண்ணினா நிறைய விஷயம் நான் சொல்றதை நான் செய்ய மாட்டேன் அதனால நான் சொல்றதே நான் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு நான் தான் ப்ராப்ளம் என்னுடைய ப்ராப்ளத்தை கியூர் பண்ண முடியும் அதனால இந்த ஆல் திராப்ளம் வெளியில இருக்கிறது வெளியில இருக்கிறது அந்த நாய்ஸ் நமக்குள்ளரையே இருக்கும் நீ பத்ரிநாத்துக்கு போனா கூட நீ தான் அங்க இருக்காப்ளம் இருக்குல்ல அது கூடவே போகும் அதனால அங்க போய் கூட யாரையோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இருப்பேன் நீ எந்தும்காது வரலனா பிரயோஜனமே இல்லை ஓகே நான் வந்து உபநிஷத்தை முடிச்சுட்டேன் இந்த கீதையை முடிச்சுட்டேன் பிரம்மசூத்திர வரைக்கும் டிராவல் பண்ணிட்டேன் அப்படினா, சைட்ல ஒன்னு வரும் அது என்னன்னா வித்யாகர்வம் மொத்தத்துக்கு என்ன வரும்னா இவனுக்கு அபேத புத்தி வரதுக்கு பதிலாக இன்னும் வேத புத்தி வந்துடும் வித்யாகர்வம் வரும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்துடும் ஓகே அதனால இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய கஷ்டம் ஓகே அதனால ஒரு பெரிய ஒரு சொன்னாரு வேதாந்தா வந்து பிராக்டிக்கல் வேதாந்தா அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் தியரி அண்ட் வேதாந்த பிராக்டிக்கல் வேதாந்தம் தியரி வேதாந்த பிராக்டிகல் வேதாந்த ஒரே வேதாந்தான் இது வந்து அக்காடமிக்கா படிச்சுட்டு பிராக்டிக்கல் இது ஏன் கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னா இந்த உலகத்துல சாதாரண ஜெனரல் பீப்புளுக்கு ஏன் இது கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னா இவன் அகடமிக்கா படிச்சுட்டு அதனுடைய விஷயம் புரியாம அதே கோப தாபத்தோடு இருக்கான் எரிச்சலோடு இருக்கான் கொஞ்சம் கூட மாறாம இருபது வருஷமா வேதாந்த படிச்சதுனால வெளியில் இருக்க பீப்புலு தியரி வேதாந்தா பிராக்டிக்கல் வேதாந்தாவா வேதாந்த என்ன சொல்றது பிரவச்சனம் நபியதே உனக்கு இது இல்லைன்னா ஒரு பிரவச்சனால பிரயோதப்படையாது அப்ப வேதாந்த வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் வந்து ஈகோ வந்துடக்கூடாது ஓகே இந்த ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணணும் அதுதான் வேதாந்த படிப்பு அதனால பிரவச்சனம் நபியதே இந்த வேதாந்த சிரவணத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது எப்பட்டுவனுக்கு முமுட்சுத்துவம் இல்லாம படிச்சேன்னா பிரயோஜனம் இல்லை ஓகே ஆத்மவரணம் ஆத்மவரணத்தை தேர்ந்தெடுக்காதவனுக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அது மாதிரி அவனுக்கு வந்து நல்ல மேதா சக்தி இருந்தாலும் பிரயோஜனப்படாது ஓகே மேதா சக்தி மேதா சக்தி என்ன தாரண சக்தி கிரந்தார்த்த தாரண சக்தி அவனுக்கு ஒரு கிரகிக்கிற்காரண சக்தி இருக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை சொல்ல தெரியும் ஞாபக சக்தி இருக்கணும் சேர்ந்தது மேதா சக்தி கேட்கும் போதே இல்லாம உள்ளர போகணும் எது மேதா சக்தி கேட்கும் போதே உள்ளர போகிறது மைண்ட்ல செகண்ட் என்னது கிரகணம் பண்ண மாத்திரம் தாரணம் இருக்கணும் உள்ளரை வந்து வச்சுக்கணும் அது கான்சன்ட்ரேட் உள்ள சமயம் வரணுமோ கரெக்டா அந்த நேரத்துல அந்த விஷயம் வரணும் நமக்கு எப்படி அந்த நேரத்துல மாத்திரம் வராது அதுக்கு முன்னையும் பின்னையும் எப்பயோ வரும் ஓகே எல்லாம் முடிஞ்சோம் அப்ப நினைச்சேன் இப்படி சொல்லுவா பாத்திர நினைச்சேன் சொல்றவங்களா என்ன அர்த்தம்னா அந்த நேரத்துல ஞாபகம் வரலன்னு அர்த்தம் அது பிரயோஜனம் மேதா சக்தி என்ன என்ன செய்யணும் அதுக்காக சொல்லணும் அதனால என்ன சொல்றது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சிரவணம் பண்ணினா கூட பிரயோஜனப்படாது அப்படி சொல்றது ஏன் ஸ்ரோனோ குரு சாஸ்திர சிரவணம் வந்து தப்புன்னு சொல்ல வரல குரு சாஸ்திர சிரவணம் பேக்கப்பு தீவிர முமுட்சுத்துவம் உன்னுடைய கோல் எதுக்கு டெய்லி எவ்ரி டைம் ஒரு தடவை கேட்டுக்கணும் ஓகே அது கேட்டுண்டா நமக்கு இருக்கணும் அப்போ மோட்சத்தை லிபரேஷன் வரணும்னா என்ன செய்யணும் கடைசி வரிய பார் தஸ்ய ஏஷ ஆத்மா தனும் சுவாம் விபர்ணுதே ஓகே அந்த பரமாத்மா ஆறு பிரம்மன் பரபிரம்மன் ஆத்ம சைத்தன்யத்தை யாருக்கு விளங்கும் அப்படின்னா ஒன்லி சின்சியர் ஸ்டூடெண்ட் தான் விளங்கும் sincere student தனுகு தனுகுன ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் தஸ்யா கஸ்யா சின்சியர் ஸ்டூடண்ட் ஓகே சீக்கர்ஸ்வாம் விவர்ணுதே ஸ்வாம் தனுக்கு அந்த ஸ்வரூபம் நல்ல பிரைட்டா விளங்கும் எம் பிருத்தே தேன ஏவ லப்யா யார் ஒருவன் தர்மார்த்த காம மோக்ஷால மோக்ஷாப்ல வச்சிருக்கிறானோ அவனுக்கு தான் இது லப்யா அடைய முடியும் ரொம்ப்ட் பண்ணிட்டு போனா இது நடக்காதுன்னு சொல்றது உபநிஷத்து அது விஷயமாவே இருக்கணும் ஏன் விட வேண்டாம் எனக்கு ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வேணும் நெய்பர் ஷாப்பிங் எல்லாமே வேணும் ஆபிஸ்ல ஏன் வேணும் எனக்கு இன்னும் ராகத்வேஷம் இருக்கு புரியுதுல கம்ப்ளீட் ஆச்சு அவங்களே விட்டுருவாங்க பேசி பிரயோஜனம் ஏன்னா சண்டை போட்டா எதிர்த்து சண்டை போட்டா தான் ஒரு மஜா இருக்கும் புரியதா இதெல்லாம் இருக்காது அப்படி சொல்லிட்டே இருந்தா நம்ம கிட்ட வந்து பேச்சு குறைஞ்சு போயிடும் புரியுதுல அதனால நமக்கு ராகதோஷ கொதிச்சு வரைக்கும் பக்கத்தால் தர்மார்த்தக்காம சாதனம் நிறைய பேருக்கு அர்த்த சாத்தியம் ஆயிடுச்சு காம சாத்தியம் ஆயிடுச்சு சில பேருக்கு வெரி ரேர் தர்ம சாத்தியம் வெரி ரேர் அதுவும் ஓகே அதிலையும் வெரி ரேர் மோக் சாத்தியம் ஓகே இந்த மோட்ச சாத்தியம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் சிரவணம் சிரவணமாகும் சிரவணம் சிரவணமாகும் மேதா சக்தி உபயோகமாகும் யார் ஒருத்தருக்கு வந்து இந்த மோட்ச சாத்தியம் ஆயிடுத்தோ அதுதான் அதனால இங்க நம்மளுடைய பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய மீனிங் என்ன புருஷார்த்தச்சயம் புருஷார்த்த நிச்சயம் இருக்கணும் புருஷார்த்த நிச்சயம் இருந்தா சால்வாகும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் பரீட்சை பண்ணி பார்க்கணும் எனக்கு புருஷார்த்த நிச்சயம் ஆயிடுச்சா ஓகே பொண்ணு பார்க்கறது பையனை பார்க்கறது எல்லாம் நடந்துட்டே இருக்கும் ஓகே எல்லாம் நடந்த போது நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைட்ல ஓரளவு ரிலாக்ஸா இருப்பாங்க ஆயிடுச்சு உட்காந்துட்டு தகராறு பண்ணிட்டு அந்த சம்பந்தி வெள்ளி பாத்திரம் வெள்ளி பாத்திரம் இந்த பாத்திரம் இந்த வெள்ளி பாத்திரம் தாலி கட்டணும் இந்த வீட்டுல வந்து பொண்ணு பொண்ணாத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த பொண்ணு இப்படிப்பட்ட மாப்பிளம் இப்பவே வந்து சொம்புக்கும் இதுக்கும் வந்து என்னை வந்து இப்படி சபையில வந்து அவமானப்படுத்துறான்னா கல்யாணம் பண்ணிட்டே என்னுடைய சுதந்திரம் போயிடும் அதனால இப்பவே நான் நிறுத்திக்கிறேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்புறம் நான் பாராட்டேன் அந்த பொண்ணை புரியுதுதான் இது ரொம்ப தில்லு வேணும் அதுக்கு புரியா அதனால அது வெரி ரேர் ஓகே இந்த மாதிரி நமக்கு வந்து நிச்சயம் வந்து ஆனது நிக்கிறது ரொம்ப ரேர் அது அதுக்கு ரொம்ப தில்லு வேணும் ரெண்டு சைட்லயும் ரொம்ப தில்லு வேணும் அப்படி நம்ம சம்பிரதாயத்தில் ஆகாதுதான் நிச்சயம் பண்றது அதுக்குதான் நிச்சயம் ஆயிடுச்சுன்னாடு அப்ப புருஷார்த்த நிச்சயம் ஆகணும் இதுதான் என்னுடைய கோல் மோட்சம் தான் கோல் மோட்சம் என்ன கோல பூர்ணத்தம் தான் என்னுடைய கோல் பூர்ணத்தான் கம்ப்ளீட் ஆகணும் ஏன் கம்ப்ளீட் ஆகணும் நெக்ஸ்ட் ஜென்மா தேவையில்லை எனக்கு ஓகே தான் பூர்ணத்வா மன நிறைவு தான் என்னுடைய கோல் ஓகே மோக் என்ன மன நிறைவு முழு மன நிறைவு அப்படி போட்டதா சரியா முழு மன நிறைவு அப்பப்ப மன வந்து போகும் அரைக்குறையா முழு மன நிறைவு அப்படி சொல்லணும் நாலாவது மந்திரம் என்ன சொல்றது இதுக்கு அப்புறம் நாலு விதமான குணங்கள் தேவை ேஷன் என்ன குவாலிபிகேஷன் நம்பர் ஒன்னு வந்து பலம் ரெண்டு வந்து அப்ரமாதா பலம்னா ஸ்ட்ரென்த் அப்ரமாதான் அலர்ட்னஸ் ஜாக்கிரத்தை கவனமாக இரு விழிப்பாக இரு இதை விடவே விடாது ஏன்னா ஏன் இது விடாதுன்னா இது சாதகர்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிபிகேஷனா இருக்கிறது ஆனா சாதகர்லா வந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பலகீனமா இருக்கிறது மத்தவங்க பலகீனமா இல்லையா அவங்களுக்கு ஒரு பலகீனம் கண்டுபிடிக்கவே நிறைய இருக்கிறது அதனால அலர்ட்னஸ் வேணும் விழிப்பா இருக்கணும் மூணாவது விஷயம் தபா தபான நாலாவது அடையாளம் என்ன வைராக்கியம் வைராக்கியம் சங்கருடைய வார்த்தையில சொன்னோம்னா சன்னியாசம் சன்னியாசம் சொன்ன நீங்க பயந்துரும் சொல்லிட்டு பரமார்த்தம் பாலிஷா சொல்ற வைராக்கியம் ரெண்டு ஒண்ணுதான் சில வார்த்தை சொன்னா அலர்ஜியா இருக்கும் சில வார்த்தை சொன்னா நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் வைராக்கியம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க வந்து வைராக்கியமா ஸ்மோக் விடணும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஸ்மோக் விடணும் எத்தனையோ விட்டுருக்கேன் விட்டுறேன் நிறைய பேருக்கு வைராக்கியம் அது புரியறது கஷ்டம் ஏன்னா புரிஞ்சதுன்னா அது வைராக்கியம் மீன்ஸ் சன்னியாசம் சன்னியாசம் மீன்ஸ் கம்ப்ளீட் நியாசம் விடுறது சந்யாசம் சங்கர சம் அப்படின்னா நல்ல கம்ப்ளீட்டா டோட்டலா அப்படி விடுறது அதுக்கு பேர் நியாசம் விடுறது ஓகே அது சொல்றது அங்க அவர் சொல்றாரு அப்ப பலம் மேலும் இந்த நாலாவது மந்திரம் இருக்க சுவாமிஜி விவேகானந்தா சுவாமிஜி அவருடைய வாழ்க்கையில ரெகுலரா கோட் பண்ணுவார் ஓகே சோ ரெகுலரா கோட் பண்றதுல ஒரு முக்கியம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் இந்த மந்திரம் மா பலகீன லப்யா ஓகே இந்த பலகீனன் ஒரு நாளும் ஆத்மாவை அடைய மாட்டான் ஓகே முதல் பலகீனம் ஷரீரம் பலகீனம் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் தி டெத் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் தி டெத் ஓகே அதனால் ஸ்ட்ரென்த் வேணும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் புத்தி பலம் வேணும் Okay. மூணு விதமான பலம் சரீரபலம் மனோபலம் புத்திர்பலம் இது மூணுத்துக்கும் மூணுமே சேர்ந்து ஒரு ஆள் இருந்தார் அவர் சாதனம் பண்ணினார் அவர் மூணு சேர்ந்திருக்கிற ஆள் யாரு அனுமன் அவருக்கு ஷரீர பலம் இருந்தது மனோபலம் இருந்தது புத்திர்பலம் நிறையவே இருந்தது ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தார் மதியுக மந்திரியா இருந்தார் இந்த பக்கம் சுக்கிரமனோட இருக்கும்போதும்னுமன் கிட்டதா கேட்கிறாங்க முடிவு எடுக்க சொன்ன குழப்பம் பண்ணிடுவோம் புத்தி பலகீனமா இருக்கணும் பலம் வந்து என்ன வேணும் பாடி சவுண்ட் பாடி என்ன கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு, கொஞ்சம் சாப்பிடு டயத்துக்கு தூங்கு டயத்துக்கு சாப்பிடு இல்லையா எல்லாம் வாக்கிங் டாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணா பண்ண மாத்தி பண்ணிட கூடாது தப்பி தவறி நமக்கு வந்து இங்கெல்லாம் வந்து லிப்ட் வைக்கல இல்லைன்னா அப்படி தட்டிட்டு அப்படியே வந்து சப்போஸ் எத்தனை பேர் நடந்து வருவா கஷ்டம் தான் மனோபலம் அப்படின்னா மனோபலம் வந்து எதையும் தாங்கிற சக்தி நமக்கு வேணும் ஓகே மனோ எதையும் தாங்கு மிதயம் அப்படிலாம் சொல்றேன் இல்லையா அதாவது நீ வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சா தூத்து போவ ஓகே தோத்ததே இல்லையே அண்டர் யார் ஜபம் பண்றாலோ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தோல்வினா என்னன்னு அது ஒரு வாரம் ஒரு வாரம் ஓடும் ஒரு மாசம் அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நமக்கே ஒரு புலங்காவதுமா இருக்கும் ஒரு கர்வம் வேற இருக்கும் கரெக்டா சந்தேகம் பண்றேன் ஜபம் பண்றேன் சோ ஆயிரத்தி கிழக்கு நோக்கி பண்றேன் ஆயிரத்தி மேற்கு நோக்கி பண்றேன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஓகே காலை மாலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது நீ பண்றது இல்லையா இது வேற இருக்கா அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மெதுவா இறங்கிடும் அது சார்ஜ் அந்த சப்ஜெக்டை பேச மாட்டோம் அதனால இது வந்து இதுல நமக்கு வராது போல இருக்கு இதெல்லாம் தாடி வச்ச சுவாமி யாருக்கு தான் வரும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணணும் கடைசியா அப்படி விடக்கூடாது எத்தனை தடவை தோத்து போனாலும் திருப்பி அகெயின்ஸ்டா அதுக்கு மனோ தைரியம் அதுக்குனோபலம் ஓகே அதுக்கப்புறம் தேவை பலம் தேவை அறியாமை அறிவு வேணும் எல்லா விஷயமும் இருக்கிறது இதுவே சூட்சமான விஷயம் இருக்கிறது ஓகே நமக்கு எது கண்ணலை பார்க்கிறோமோ அது பொயின்னு சொல்றோம் எதை வந்து பார்க்கலையோ அது மெய்ன்னு சொல்லிட்டு பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான் சொல்றோம் அப்படியே உள்டா இருக்கிறது நீ வந்து பிரம்மன் நீ இவரது பாடி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் ஒத்துக்க முடியாத விஷயம் நமக்கு ஒத்துக்க முடியாத விஷயமே வேதாந்தோம் டீச் பண்ற மாதிரி பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அதுக்கப்புறம் விஷயம் விஷயம் இம்பார்டன்ட் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மை அட்லீஸ்ட் வாயிலா சொல்ல தெரியணும் இதுதான் வேதாந்த சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை இதுவும் ஒத்துக்க முடியாது புத்தி பலம் நமக்கு வந்தே ஆகணும் புத்திக்கு ட்ரெயின் கொடுக்கணும் புத்தியில டிராவல் அப்ப விஜானமய கோஷா இந்த வேதாந்தத்துக்கு அதிகமா யூஸ் பாகவதத்துக்கு போனீங்கன்னா மனோமய கோஷா யூஸ் ஆகும் ஓகேவாக மதத்துக்கு போனீங்கன்னா இந்த பிராணமய கோஷ உபயோகமாகும் குடிக்கிறது பேசறது தூங்கிறது அதுல பிராணமய கோஷம் எப்பவுமே பசி தாகம் தூக்கம் குடிக்கிறது எல்லாம் இருக்கிறது பிராணமய கோஷம் இருப்பா இல்லாட்டி வந்து இந்த மனோமய கோஷால இதுல வருவாங்க ஆல் தாகவத பக்தி பரவசத்தோட எமோஷன் சொல்றதுல அங்க மோட்டிவே எமோஷன் தான் சொல்லும் போது எப்படி இருக்கிறது நெக்குருகி நெகிழ்ந்தா இருக்கிறது அங்க புத்திக்கு வேலை எதுவுமே தப்பு கிடையாது இங்க வந்தா இங்க வந்து அதுல உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் சொல்றது கிடையாது அப்புறம் நம்ப கூட சொல்றது இல்ல இதை திருப்பி புரிஞ்சுக்கோ புத்திம் வேணும் புத்திர் பலம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்கடுத்துவம் அதனால புத்தி பலம் வரணும் முதல்ல அவங்க தான் வேண்டிக்கணும் எங்க புத்தி ஸ்டாக் இருக்கோ கேட்டுக்கணும் என்கிட்ட இல்லாத கேட்டு வாங்கிக்கணும் சோ அதுதான் புத்திசாலித்தனும் சோ அதனால இது என்ன பலம் வர்றது எப்படி வர்றது இங்க உபனிஷத்து என்ன சொல்றது நாயம் ஆத்மா பலகீனேனே லப்யகான்னு சொல்றேன் சோ அயம் ஆத்மா இந்த ஆத்மா பலகீனால் ஒரு நாளும் அடைய முடியாது சொல்றது பலம் ஸ்ட்ரென்த் வெரி அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வர்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் போர்ணா பூர்ணமுதே पूर्णमेवा शिष्यते ओम பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவா ஹரி ஓம் ஸ்ரீகுரு ओम